யாவதையும் தாம் கண்டார் ஊசி மிக புது புதுத்து கொண்டாடி மன மகிழ்வுற்று ஆசை நாள் ஆவி கண்டு அணைந்தார் போல் அணைந்து பேசுவத பனிந்த அன்பான் சம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் மத்திக்கும்படி கண்டா இனிதே வந்து பாவனையால் நோக்கினால் பலர்கான பயம் காதலினால் பொங்கிவரும் தாராங்கிறந்தி போதிப்பார் பங்கைய மாமலர் மேலா பங்கைய பாம்பகம் எழுந்திவர்கள் தங்களுக்கும் சரிய சரண் சந்தவமுடைய வினைகள்ரு பாதார விந்தத்தின் பாதாக பறிவ காதாள்ாம் பணி செய்வ கரும்புழியும் போதார்கள் அவர் புகழ்பே புவனவளா போதாவார் இங்கே பேசப்படுகின்றவர்கள் எல்லாம் தனி ஒருவரல்ல பலர் கூடிய அமைப்புல இருக்கிறது அதெல்லாம் வரலாறு அவருடைய பண்பை தான் சொல்லுவார்கள் வேற வழியில் சொல்லும் போது இன்னாருக்கு பையன் என்றோ இப்படி வளர்ந்தார் என்றோ இப்படி பணி செய்தார் சொல்ல வேண்டியது அத்தனை பேரும் எப்படி பிடிப்பாங்க அவ்வளவுதான் ஆகவே செயல்பாடு ஒன்றுமேதான் இருக்கணும் ஈ செருக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் அரியவரை கண்டா என்ன பண்ணுவாங்களா இவங்கலாம் கூசி என்ன கூசின்னா அந்த அடியவர்களுக்கு இருக்கிற பெருமை என்ன நாம ஏதோ தென்னேரம் போட்டதுனால அடியர் ஆகிடுமோ அவங்க ரொம்ப பெரியவங்கல்லவா என்று சொல்லிவிட்டு அவர்களை நெருங்கவே கூசுவாரலாம் இருந்து கொண்டாடி மனமயிடுபுட்டு ஆ செய்யினால் ஆவின் பெண் கண்டனிந்த அற் போல அணிந்து அவங்களை அவங்க முன்ன போக இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பசுங்கன்று போக ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் அந்த கண்ணு எப்படி பின்னாலேயே போவோமோ அது போல போவாரலாம் அவ்வளவு அந்த பின் பேசுவன பனிந்த பேசுவார் இமையாக இருக்கும் பனிந்த முடி இனிய முடி பேசுவார் திருக்குறள் அப்படியே சொல்ற மாதிரி இருக்கு தாவரி அன்பினால் தம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும்படி கண்டால் இனிது வந்து தான் அர்ச்சிப்பது மட்டுமில்லாமல் மற்றவங்க யாராவது நல்லா அருமையா பெருமானை வைத்து கனகே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி என்ற அந்த ஒலி கேட்டா மிகுந்த மகிழ்ச்சி போயிடுலாம் இப்படி எல்லவா இருக்கு நடிகர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சி போல் இனிது வந்து பாவனையால் நோக்கினால் பலர் காண பயன் பெறுவார் மே வரிய அன்பினால் மேல அவருக்கு மேலான அடியொருளை கண்டால் அவர்கள் அன்பு செலுத்தி அவர்கள் பெறுவார்களாம் அப்படிப்பட்டவர்கள் தான் பணிவார் அங்கே பொஞ்சி வரும் உயர் தாம் விரும்பி பூசிப்பார் பாருங்க போன பாட்டுல பிறர் அர்ச்சித்தால் அதை கண்டு மகிழ்வார் இப்ப தாம் அர்ச்சிப்பார்கள் அல்ல அப்படினா மகிழ்ச்சியோடு செய்வார்களாம் உவையுடன் தாம் விரும்பி பூசிப்பார் பங்கயமா மேலோன் பாம்பனையான் என்ற தங்களுக்கும் சார்வரிய சரண் சாரும் தம் உடையார் ஏனைய திருமால் பெருமன் போன்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பரிசு பெருமானை அறியும்படியான பரிசு இவர்களுக்கு கிடைக்கும்படியான பான்மை ஏனென்றால் இப்படி எல்லாம் அர்ச்சனை புரிவதனால் என்று சொல்லி அவருடைய யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறு உயர்த்தார் பாலாக எனும் பறிவால் அது இந்த உடம்பினாலே ஏதேனும் செய்யணும்னா அது இறை பணியாதார்கள் வேற திருவள்ளுவர் பயனில் சொல் பாராட்டுவானை மாநகர் மக்கட் பதினில்லாத சொல்லையும் சொல்லக்கூடாது பயனில்லாத செயலையும் செய்யக்கூடாது அதனால ஏதேனும் பெருமானுக்கு வழிபாடுனா முன்னணிக்கிறது அதான் அவர்களுக்கு முக்கியம் அந்த மாதிரி பணியை ஏற்றுக் கொண்டாடலாம் பாதாரவிந்தத்தின் பாராக எனும் வரிவார் காதார்வென் கொடை பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள் இப்படி இருப்பதனால பெருமானுக்கே நினைந்து பெருமானையே நினைந்தாலானால் என்ன கிடைக்கும் மீண்டு ஒரு கருக்குடிக்கு போமாட்டாங்க திருவள்ளுவர் பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் ஆகவே இப்படியாக அந்த அந்த கருக்குடி நின்றும் அந்த நீங்கி விடுவார்தான் பிறவி பெருங்கடல் நீந்து சங்கரனை சார்ந்த தான் கேட்கும் தன்மையராய் அங்கனனை மிக விரும்பி அயலரியா அன்பினால் பாத்தீங்களா சங்கரனை சார்ந்த கதை அதனாலதான் நல்ல பெரிய பிராணம் இதெல்லாம் திருவிழையாறு பிராணம் கந்த பிராணம் உயர்ந்த அமைப்பு நமக்கு மூன்று பிராணங்கள் நல்ல சைவர்களுக்கு சிந்தனை செய்தா நெய்வே இல்லை இந்த குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கம் வழிபாடுன்னு மூணு வழிபாடு நம்ம செய்யணும் குருவை வழிபடணும் சங்கம்னா அரியவர் வழிபடணும் பெருமானை வழிபடணும் குரு லிங்கம் சங்கம் இந்த மூன்று பிராணங்கள் அந்த நோக்கத்தில் எழுதப்பட்டன தத்துவமா சொல்லுவாங்க குரு வழிபாடுன்னா கந்தபுராணா ஏன்னா பெருமானே குருவாக இருந்து முருகப்பெருமானியே குருவாக இருந்து இப்படி எல்லாம் உதவி சொல்லப்படுது அது குரு வழிபாடு லிங்க வழிபாடுங்கிறது திருவிழாழ பிராணம் ஏன்னா சிவலிங்க திருமையிலிருந்து எழுந்துள்ளி வந்துதான் அறுபத்தி நான்கு திருவிழா எழுத்துனா லிங்க வழிபாடு பெரிய பிராணம் அடியவர் வழிபாடு பம்பியல் சங்கமம் இப்படி குருலிங்க சங்கமும் இது போனா இறை உயிர் தலை உப்பொருள் இறைவனை பற்றியே சொல்வது பெருவிளையாடல் உயிரனை பற்றி சொல்வது பெரிய பிராணம் அடியவர்தானே இனி தலையை பற்றி சொல்வது கண்ட புராணம் ஏன்னு கேட்டீங்கன்னா சிக்கலே பாருங்க தக்க சூரபதும சிங்கபதுமன் சரிங்களா எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அதெல்லாம் கிடையாது எனவே அது என்னது பாசம் தலை எனவே குரு குருலிங்க சங்கம் சொல்லலாம் பதிபசு பாசம் சொல்லலாம் அந்த மூன்று பிராணத்தை அப்படியே இறைவனின் மூன்று கண்கள் என்று சொல்லலாம் மூன்று நம்முடைய இந்த உலகத்தில் இருளை நீக்கும்படியானது ரெண்டு ஒன்று சூரியன் ஆமா அந்த சூரியனை போன்றது இந்த எங்களுடைய பெரிய பிராணம் என்று செய்கலாரே சொல்றாரு எனவே சூரியன் இயக்கம் சந்திரன் திருவிளையான பிராணம் ஏன் பாண்டியர் சந்திர மரபு பாண்டியர் மரபில் பெருமான் தோன்றினான் எனவே சந்திரன் அக்னி என நெற்றிக்கல்ல இருந்து முருகப் பெருமான் தோன்றினான் நெருப்பு எனவே இறைவனின் முக்கன் போன்றது இப்படி எல்லாம் அந்த மூன்று சொல்லிக் கொண்டே போலாம் அதனாலதான் பெரும்பாலும் தைவர்கள் படித்தாங்கன்னா அந்த மூன்று பிராணம் நல்லா அழகா படிப்பான் ஒன்று திருமுறையிலேயே சேர்ந்து விட்டது பன்னெண்டாம் திருமுறையா மற்ற ரெண்டு அருமையா தனித்தனி நூலா இருக்கு சிவஜீவ இந்த கதையெல்லாம் அவர்கள் கேட்பாரலாம் யாரு சங்கரணை சார்ந்த கதையை தான் கேட்கும் அதான் கேட்கும் சித்தியும் திருவண்ணாமலையும் கேட்காதுங்களா இல்ல என்ன இருக்குது ரெண்டும் குத்தும் கூல திருவண்ணாமலை வச்சது பிறகு நான் கொஞ்சம் மகிழ்ச்சி பட்டேன் ஒரு கால திருவண்ணாமலை எதுவோ நல்லா இருக்குமான்னு அங்கேயும் எல்லாம் சார்ந்த கதையை கேட்கணுமே தவிர உயிர் நல்ல வரும்படியா அல்லது மகிழ்ச்சியா இருக்கிறதா கேட்கலாம் அந்த காலத்துல என்ன கேட்க நல்லா சோலாம் இருந்தது எல்லாம் இது பண்ணி பாருங்க மகிழ்ச்சியா இருந்தா கூட நல்லது கொடுக்க இந்த சோகமும் சஸ்பென்ஸும் பார்த்தோம்னா என்ன மனசுக்கு தெரிவித்தான் இருக்கிற ஆயுளும் குறையும் உடம்பும் அழியும் இது தேவையா நாளைக்கு வந்து கண்ணசாதி வந்து பயமா இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வருது நாங்க ரிட்டர்ட்ல போய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா லைட் சார்ஜ் கட்டினா வருது போன் சார்ஜ் அது ஆயிரத்தி ஆறு போன் சார்ஜ் லைட் சார்ஜ்ங்களா அதெல்லாம் கட்ட முடியாது என்ன பண்றது அது லைட் சார்ஜ் யாரு வேணும் நமக்கு உடம்புக்கு விளக்கு வேணும் வந்து காத்து வேணும் இது என்ன உணர்வு நல்லா இருக்கணும் இது வேண்டி இப்படி எல்லாமே இருக்குது சிவ அதனால என்ன கேட்கணும் அதனாலதான் சங்கரணை தவிர்ப்பதற்கு நல்ல மேலே வரலாறு படிக்கணுமே உருப்படா கதையெல்லாம் திருவள்ளுவர் பயனில் சொல் பாராட்டுவாணி மகன் அனல் மக்கட்பதடி அனல் இந்த பயனில்லாத கதையை பயனில்லாத பேசினா அவன் மனுஷன் என்ன என்ன பதருன்னு சொல்றான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல ஒண்ணு மக்கட்பகதியும் இந்த வரலா படிச்சோம்னா மனம் பக்குவப்படும் ஆயிரம் ஆன்மா படிச்சதுன்னா பத்து ஆன்மாவது பக்குவப்படும் கேட்காது சும்மா இருக்கும் அங்கனனி மிக விரும்பி அயலரியா அன்பினால் கங்கை நதி மதி காதலிக்கும் திருமுடையார் செங்கமல மலர்பாதம் சேர்வதெனுக்குரியார்கள் அதனால ஏதேனும் இன்ப மிக கழிப்பெய்தி பேசினவாய் தழுதழுப்ப கண்ணீரில் பெருந்தாரை மாசிலா நீர் அடித்தங்க அறிவிதர மயிர் செழிப்ப பூசியே உடல் கம்பி திடுவார் குணமிக்கார் இது அவருடைய மேம்பாடு யாராவது நல்ல செய்திகள் சொன்னா கேட்டுட்டாங்கன்னா உடனே அல்லவா முருகா முருகா முருகா இதோ இன்னைக்கு உடம்பெற வருமா நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும் சிவ சிவ இதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது பாருங்க ஒன்னு நிக்கணும் ஒன்னு உக்காந்து இருக்கணும் ஒண்ணு அல்லது நடக்கணும் அல்லது என்ன சார் மெல்றீங்க ரெண்டு வெத்தவாக போட்டுக்கிட்டேன் மென்றாலும் என்ன பண்ணீங்க நேரம் கொஞ்சம் தூங்குன தூங்கினா துயிர் விழித்தாலும் இமைத்தாலும் அப்பா இனி ஒரு அமைப்பு சொல்ல முடியாது மலர்ப்பாதம் ஒரு காலும் அறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்ட ராம்குணமிக்கார் அப்ப எப்போவே பெருமானினுடைய நினைவுதான் சங்கரனுக்காளான தவங்காட்டி தாம் அதனால் பயன் துவப்பார் அருமை அருமை சங்கரனுக்கு ஆள தவம் காட்டி என் ம்புல வேறரின் வளர்ந்தனாய் தவத்தினில் உணர்த்த சரியை கிரியை யோகம் தவம் என்ன சரியை கிரியை யோகம் சரிய புற வழிபாடு கிரிய அக வழிபாடு யோகம் இருப்பது ஒன்றிய வழிபாடு ஆமா இந்த மூன்று வழிபாடு செய்தால்தான் பெருமான் நமக்கு குருநாதனாக வருவான் அதனால தான் திருவாசகத்துல நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமயன பெற்றேன் ஒண்ணு கொன்னு ஏய்புங்க பாருங்க தவத்தினில் உணர்த்தனர் எங்க சிவஞான போகத்துல அது என்ன தவம் என்றால் நானேயோ தவம் செய்தேன் எதுக்கு சுவாமி சிவாயனமயன பெற்றேன் குருளாக வரணும் எல்லாம் தவம் காட்டி தாம் பங்கமர பயந்திப்பார் படி விளக்கும் பெருமையினார் உலகத்துக்கு விளக்கம் தருகின்ற பெருமை அங்கனனை திருவாரூர் ஆழ்வானை அடிவணங்கி பொங்கிளறம் சித்தமுடன் பத்தராய் போற்றுவாரு இப்படியாக இருக்கிற அந்த பக்தர்களை நான் போற்றுவேன் அப்படின்னு உம்